ஒருவர் அழகிய முறையில் உழு செய்தால் அவரது பாவங்கள் அவரின் உடலை விட்டு நகங்கள் வழியாக வெளியேறிவிடுகின்றன என்று நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு நான்கு ஐந்து